ஸ்ரீமதே ராமானுஜாயின் மகா ஸ்ரீமத் வரவரமணியின் மகா ஸ்ரீ வானாச்சல மாமணியின் மகா போன வருஷம் தை மாதம் ஆழ்வார் வைபவங்களிலே உரையிலிடாதவர் என்னும் தலைப்பில் அடியேன் சில உரைகளை தெரிவிக்கும் ஒரு பாக்யம் பெற்றேன் உரையிலிடாதவர்னால் எம்பெருமானுடைய பரத்துவத்தில் ஊன்றி இருப்பவர் திருமண சிப்பிறான் அதனால் வேற ஒருத்தருக்கு சொன்னாலோ இல்லை எம்பெருமானுக்கு பரத்துவம் அல்லாத விஷயத்தை தெரிவித்தாலோ அதை உடனே நிரசித்து தரிக்க மாட்டார் அதனால் உரையிலடாதவர்னு பேர் அவருக்கு நான்முகன் திருவந்தாதியிலேயே நாராய நான்முகனை நாராயண் படைத்தான் நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான்படைத்தான் யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன்னு முதல் பாசுரத்திலேயே எடுத்தெடுப்பிலேயே நாராயணன்தான் சகல உலகத்துக்கும் காரணபூதன் அதாவது பிரம்மா எல்லாவடத்தையும் சிருஷ்டிக்கிறான் உலகத்தில் உள்ள அண்டத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாம் அந்த பிரம்மாவை சிருஷ்டித்ததே எம்பெருமாந்தான் அப்படி பிரம்மாலேருந்து ருத்ரன் வரான் அதனால் ருத்ரனுக்கு பரத்துவ சங்கையே அறுக்கிறார் இந்த நான் மந்திரம் வந்தால் முதல் பாசனத்தில் இதே ரீதியில் திருச்சந்தை விருத்த முதல் பாசனத்திலும் எம்பெருமான் அண்டங்களுக்கும் சிருஷ்டிகர்த்தா அதை போல ஆத்மாக்களுக்கும் சிருஷ்டிகர்த்தா ஏன்னு அந்த எம்பெருமாளி பரத்துவத்தை பரத்துவத்துக்கு பல லட்சணம் உண்டு காரணத்துவம் வியாபகத்துவம் நியான் திருத்துவம் சுயபதித்துவம் சேஷசாயித்துவம்னு பல லட்சணங்கள் உண்டு அதில் காரணத்துவத்தை எடுத்துக்கொண்டு பரத்துவத்தை நிரூபிக்கிறார் முதல் பாசுரத்தில் திருச்செந்த விருத்தத்து காரணத்துவன்னால் ஒரு விஷயத்துக்கு மூன்று விதமான காரணங்கள் உண்டு உபாதான காரணம் நிமித்த காரணம் சககாரிக்க காரணம் ஒரு பொருளை படைப்பதற்கான அது தாது பொருட்கள் ரா மெட்டீரியல்ஸ் அது உபாதான காரணம் அந்த பொருளை செய்பவன் அதுக்கான பிரயத்தனெல்லாம் பட்டு அவர் நிமித்த காரணம் அதுக்கான துணை விஷயங்கள் இயந்திரமோ மனிதவளமோ நிதியோ இதெல்லாம் சககாரிக்க காரணம் அதனால் ஒரு பொருள் செய்வதற்கு இந்த மூன்றும் வேறு வேறு காரணமாக ஆனால் இந்த அண்ட சிருஷ்டியும் சரி அண்டத்திற்கு உட்பட்ட ஆத்மாக்களின் சிருஷ்டியும் சரி இவையெல்லாம் மூணு காரணமாகவும் எம்பெருமான் இருக்கான் திருவிதிர சேதனா அச்சேதனத்துக்கும் திருவித காரணமாக இருக்கிறான் எம்பெருமான் இதுதான் வேறு முதலாய் வித்தாய் பறந்து தறி நின்ற என்று இரண்டாம் பத்திலே திருவாயுமணி இரண்டாம் பத்திலே ஆழ்வார் தெரிவித்து பூனிலாய ஐந்து மாய் புனர்கான்கு மாய் தீனிலாய மூணு மாய் சிறந்த கால இரண்டு மாய் மீதிலாய ஒன்று மாய் என்று முதலில் அண்டர் சிருஷ்டியை பற்றி தெரிவிக்கிறார் அண்டர் சிருஷ்டின்னா முதல எம்பெருமான் தன்னுடைய பிரகிருதி மூலப்பிரகிருதியை தன்னுடன் பிரிக்க முடியாத அளவுக்கு சூட்சமாக வச்சுட்டுருக்கான் சிருஷ்டிகாலம் வந்தவாறே மூலப்பிரகிருதி தயாராகிறது இதில் இந்த ஒரு நிலை வருது அங்கே மூலப்பிரகிருதி உள்ளே இந்த ஆத்ம சமூகம் பல ஆத்மாக்கள் எம்பெருமான் அந்த பிரகிருதி உள்ளே எம்பெருமான வைத்தியுள்ளே இருப்பதை முதல்ல தெரியாது சூக்ஷமாக இருக்கும் அந்த அக்ஷரம்ன்ற ஸ்திதியில் பிரகிருதி உள்ளே ஆத்ம சமூகம் பல ஆத்மாக்கள் சூக்ஷமாக இருக்கிறது தெரியும் அப்புறம் மகத்தத்துவ அகங்காரம் அதிலிருந்து பஞ்சபூதங்கள் அப்படி பரவாறாக சிருஷ்டியுடைய இந்த முறை செல்கிறது அப்படி இந்த சத்வரஜோ தமோ குணங்கள் சமமாக இல்லாத காலத்திலே சிருஷ்டி துவங்குகிறது அப்படி துவங்கும்போது பஞ்சபூதங்கள் இதுலேருந்து அகங்காரம் இதுலேருந்து ஆகாசத்தின் சப் தன் மாத்திரை குணம் சப்தம் அந்த சப்த தன் மாத்திரை சப்தத்தன் மாத்திரையிலேருந்து ஆகாசமும் வாயுத்தன் மாத்திரை உண்டாருது வாயுத்தன் மாத்திரையிலேருந்து வாயுவும் ஸ்பர்சத்தன் மாத்திரை உண்டாருது அதாவது முதலிலே சப்தத்தன் மாத்திரையிலேருந்து ஆகாசமும் ஸ்பர்சத்தன் மாத்திரை உண்டாருது ஸ்பர்சத்தன் மாத்திரையிலேருந்து வாயுவும் ரூபத்தன் மாத்திரை உண்டாருது ரூபத்தன் மாத்திரையிலேருந்து அக்னி எங்கே தேஜஸும் ரசத்தன் மாத்திரை உண்டாருது ரசத்தன் மாத்திரையிலேருந்து ஜலமும் கந்தத்தன் மாத்திரை உண்டாருது கந்தத்தன் மாத்திரையிலேருந்து பிருத்வி உண்டாருது இதுதான் கிரமம் ஆக முதல்ல ஆகாசம் உண்டாகும்போது சப்தத்தன் மாத்திரை தான் உண்டாட்டினால ஆகாசத்துக்கு சப்தம் சவுண்டு என்ற அந்த குணம் உண்டு அதுக்கு மேலே சப்தத்தன் மாத்திரையிலேருந்து வாயுவும் சப்த ஸ்பர்சத்தன் மாத்திரை உண்டாது இந்த வாயு உண்டாகும்போது அதனோடு சேர்த்து சப்தத்தன் மாத்திரை சப்தத்தன் மாத்திரையுடன் கூடிய வாயு தன்மாத்திரை வாயு முன்னாடி நிலைமையான சப்த தன் மாத்திரையும் சேர்ந்துருக்கு அதனால் வாயுக்கு குணம் சப்தம் ஸ்பர்சம் ரெண்டும் வருது அதே போல அடுத்த ரூபத்தன் மாத்திரையிலே அதற்கு முந்தைய ரெண்டு நிலை அதாவது சப்தம் ஸ்பர்சம் இவை இரண்டும் சேர்ந்து ரூபமும் சேர்ந்து அக்னிக்கு கிடைக்கிறது அதனால் அக்னியில் அக்னியோட குணம் ரூபம் ஆனால் அதற்கு நிலையான வாயுவோட குணமான ஸ்பர்சமும் ஆகாசத்தோட குணமான சப்தமும் அதுக்கு வருது இதுக்கு அடுத்தது ரசத்தன் மாத்திரை ரசத்தன் மாத்திரையிலேருந்து ஜலம் உண்டாருது ஆனால் ஜலத்துக்கு ரசத்தன் மாத்திரை ஜலம் உண்டாடுனால் ஜலத்துக்கு ரசம் என்னும் குணம் உண்டு ஆனால் அந்த ரசத்தன் மாத்திரை முந்தைய மூன்று குணங்களும் சேர்ந்திருக்கும் அதாவது சப்தம் ஸ்பர்சம் ரூபம் ஆகியனால் ஜலத்துக்கு சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் இது மூன்று உண்டு இதே ரீதியிலே இந்த கந்தத்தன்மாத்திரையிலிருந்து பூமி உண்டாடுது ஆனால் கந்தத்தன் மாத்திரை அதற்கு முந்தைய நான்கு நிலையும் அதனுள்ளே உள்ளடக்கி கொண்டிருப்பதால் மூலகாரணமாக இருப்பதால் பிருத்திவிக்கு கந்த குணமான கந்தம் ஆகாசத்தின் குணமான சப்தமும் வாயு குணமான ஸ்பர்சமும் அக்னியின் குணமான ரூபமும் ஜலத்தின் குணமான ரசமும் தன்னுடைய குணமான கந்தமும் ஆக பஞ்சகுணமும் இருக்கிறது அதனால்தான் ஆழ்வார் பூனிலாய ஐந்து மாயின் பூமிக்கு ஐந்து குணங்கள் புனர்க்க நான்கு மாயின் ஜலத்துக்கு புனல்னா ஜலம் ஜலத்துக்கு நான்கு குணங்கள் அதாவது சப்தம் தவற மற்ற குணங்கள் ஸ்பர்சம் ரூபம் கந்தம் ரசம் அப்படி கந்தம் தவற மற்ற குணங்கள் அதற்கு மேலே தீனிலாய மூணு மாயின் அக்னிக்கு ரூபம் என்ன ஸ்பர்சம் என்ன சப்தம் என்ன இந்த மூணு குணங்கள் சிறந்த கால இரண்டு மாயின் வாயுவுக்கு கால்ன வாயு ஸ்பர்சமும் சப்தமும் இவை குணங்கள் மீதியிலாய ஒன்று மயின் மீதுன்னு மற்ற குணங்களுக்கு மூலகாரணமாக இருப்பதாலும் மற்ற இடத்துக்கு இடமளிப்பதாலும் இதை மீது என்று மீதியிருப்பதாய் ஒரு ஏற்றமான தன்மை ஆகாசத்துக்கு தெரிவிக்கிறது ஆகாசத்துக்கு ஒரே குணம் சப்தம் இதுதான் திடவிசும்பு என்கிறார் ஆழ்வாரம் முதல் திருவாயும் இல்லை திடவிசம்புன்னு அங்கே சொன்னார் இவர் மீதியிலாய ஒன்றுமாயின்னு அப்படி இந்த முதல் பஞ்சபூதத்திலே ஒரு குணம் அதற்கு அடுத்த பஞ்சபோதமான வாயுவிலே ஆகாசாத் வாயு வாயு ரக்னி அக்னி ராபக ஆப ஆபத்துலேருந்து பிருத்வி ஜலம் ஜலத்துலேருந்து பிருத்வி இப்படி ஆபத்துலேருந்து ஜலம் ஜலத்துலேருந்து பிருத்வி இப்படி ஓரொரு குணங்களாக ஏறிண்டு போடுது அதுக்கு காரணம் இந்த சப்தத்தன் மாத்திரை தான் ரூட் இருக்குது சோர்ஸு அந்த சோர்ஸ் முதல் சோர்ஸ்லேருந்து வரதுனால அதனோடய குணத்தையும் எடுத்துக்கிடுது வாயு வந்து சப்தத்தன் மாத்திலேருந்து ரச ஸ்பர்சத்தன்மாதிரி வரத்தினால ஸ்பர்சன்மா ஸ்பர்சம் தவிர அக்னியும் அதில் சப்தமும் இருக்கிறது இந்த ரீதியில் ஏறிக்கொண்டே போகிறது இது தான் சொல்கிறார் ஆக எல்லாமே பார்த்தா எம்பெருமானுடைய திருவைத்திலிருந்து அந்த சூக்மத்தில் சூக்ஷ்மமான நிலையிலேருந்து ஸ்தூலமான நிலையிலே பகுஷ்யாம்னு சங்கல்பித்து எம்பெருமான் வெளியடிக்கிறான் இந்த அண்டத்தை சிருஷ்டி செய்கிறான் இதில் என்னென்னா நாரங்களை கயணம்னு என்ன சொல்கிற மாதிரி எம்பெருமான் எல்லாத்தையும் உள்ளும்புறமும் நிறைந்திருக்கிறான் சகல நாரங்களிலும் அதனால் அவனே எல்லா பொருளாதலையும் உள்ளும்புறமும் நிறைந்திருப்பதால் வியாபித்திருப்பதால் உபாதான காரணமும் ஆகிறான் என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார் இதுக்கு மேலே வேறு வேறு தன்மையாயின்னு முதல்ல சொன்னது அண்ட சிருஷ்டி அதுக்கெல்லாம் காரணமாக இருக்கான் எம்பெருமான் மூன்று விதமான காரணமாகும் இதுக்கு மேலே அண்டத்துக்கு அதாவது தத்துவத்ரயத்திலே அண்டங்களை தானே சிருஷ்டிக்கும் அண்டத்தில் உள்ளே உள்ளே வஸ்துக்களை சதுர்மண மூலியமாக சிருஷ்டிக்கும்னு அப்படி பிரம்மாவை சிருஷ்டித்து பிரம்மா மூலியமாக ஆத்மாக்களை சிருஷ்டிக்கிறான் ஆத்ம சிருஷ்டி என்பது ஆத்மாக்களுக்கு தேகங்கள் கொடுப்பது அந்த தேகம் என்ன தேகத்தை கொடுக்கறது ஏன்னா நான்கு விதமான தேகங்கள் தேவர்கள் மனுஷியர்கள் திரியஸ்தாவரம் என்று அப்படி வேறு வேறு தன்மையான உடைய தேகங்கள் ஒரே மாதிரி ஆத்மா ஆனால் வேறு வேறு தேகங்கள் அதுக்கு வேறு வேறு ஞான சங்கோஜம் தேகத்தினாலும் ஞானம் சங்கோஜிக்கிறது கர்மபலனாலே வேறுபடுறது ஞானம் தேகத்தினாலே இது கர்மபலன் காரணமாக வேறு வேறு தேகங்கள் வேறு வேறு ஞான விபா வே ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுகிறது அதுதான் வேறு வேறு தன்மையாய் விலங்கு ஞான மூர்த்தியாயின்னு இப்படி எம்பெருமான் அண்டத்தில் அண்டத்தை தானே சிருஷ்டிக்கிறான் நேராக ஆத்மாக்களையும் சதுர்மன் மூலியமாக சிருஷ்டிக்கிறான் ஆனால் சதுர்முகனுக்கு அந்திரியாமியான் என்று சிருஷ்டிக்கிறான் அது மட்டும் இல்லாமல் ஆத்மா உள் உள்ளுவார் எல்லாம் உடனிருந்து பெருமான் நிறைந்திருக்கிறான் நாரங்களுக்குன்னா சேத்தனை அச்சேத்தனை சகல ஜீவ ராசிகள் உயிரில்லா பொருட்கள் எல்லாத்துலேயும் நிறைந்திருக்கான் பெருமான் அதனால் உபாதாரண காரணமாக இருக்கான் கர்மத்துக்கு அனுகுணமாக சதுர்முகன் மூலியமாக சிருஷ்டிப்பதாலும் காரணமாக ஜீவராசிகளுக்கு அந்த தேகத்தை கொடுக்கிறான் அதனால் அதைப்போல் அண்டங்களை தானே நேர சிருஷ்டிப்பதாலும் காரணமாக இருக்கான் இப்படி எப்பெருமான் காரணமாக இருப்பதால் அவனுடைய பரத்துவம் நிலைநாட்டப்படுகிறது இப்படி நான்முகன் திருவந்தாதியிலே சதுர்முகனை நான்முகனை நாராயணன் படைத்தான் நாராயணனுக்கு தான் நான்முகன் தார்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் என்று அங்கே காரணத்துவத்தை தெரிவித்தார் இங்கே இன்னும் கொஞ்சம் ஸ்பஷ்டமாக போய் அண்டங்களை அதுக்கு முன்னாடி நிலை சதுர்முகனை சிருஷ்டித்து சதுர்முகன் மூலியமாக ஜீவராசிரிகளை சிருஷ்டிப்பது அடுத்த நிலை முந்தைய நிலையும் தெரிவிக்கிறார் முதல்ல அண்டத்தை சிருஷ்டிக்கிறான் நம்பெருமான் அண்டத்தும் அண்டத்தை எப்படி சிருஷ்டிக்கிறான் முன்னாடி பஞ்சபோதனை சிருஷ்டிக்கிறான் பஞ்சபோதனை சிருஷ்டிக்கு அண்டங்கள் சிருஷ்டி இப்படி அண்ட சிருஷ்டி ஆன பிற்பாடு சதுர்முகனை சிருஷ்டித்து அந்த சதுர்மூனியம் மூலியமாக ஆத்மாக்களை சிருஷ்டிக்கிறான் ஆத்ம சிருஷ்டி பொழுது கர்மத்துக்கு அனுகுணமாக அந்தந்த ஆத்மாக்களுக்கு வேறு வேறு தேகங்களை கொடுத்தளிப்பது இப்படி எல்லா விதமான சிருஷ்டிகர்த்தாவாக எம்பெருமான் இருக்கிறான் மூன்று விதமான காரணமாக இருக்கான் குறிப்பாக உபாதான காரணமாக இருக்கிறான் என்பதை தெரிவித்து எம்பெருமானுடைய பரத்துவத்தை முதல் பாசிரத்திலேயே எப்படி நான்மன் திருவந்தாதியில நிர்ணயித்தா போலே இங்கும் நிர்ணயி தருவீர்களார் சுவாமி திருமணிசை ஆழ்வார் ஆழ்வாரம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ திருமணிசை பிரான் திருவடிகளே தரணும்